வணக்கம் ஜூலை நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நட்டுனின் புதார் குவியல் நிகழ்ச்சிக்காக அரசினர் தொடக்கப்பள்ளி வேப்பம்பட்டிலிருந்து டி சாயசரவணன் நேற்றைய தின கேள்விக்கான பதில்களைக் காணலாம் ஒன்று GNCTD, என்பதன் விரிவாக்கம் Government of National Capital Territory of Delhi இரண்டு சமீபத்தில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய நினைவு சின்னங்களின் தற்காலிக பட்டியலில் இடம்பெற்றுள்ள தமிழக நினைவுச் சின்னம் காஞ்சிபுரம் கோயில்கள் மூன்று வெளிநாட்டில் வாழும் சமுதாயத்தினரிடம் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சிறந்த நாடுகள் என்ற வரிசையில் முதலிடம் பெற்ற நாடு தைவான் நீ இன்றைய தினக்கேள்விகள் ஒன்று சிந்து நதி நீர் ஒப்பந்தம் எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்டது இரண்டு ஃபார்மோசா நீரணை எந்த இரு நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ள நீரணை மூன்று பூமியின் ஐந்தாவது மிகப்பெரிய கண்டம் எது இந்த கேள்விக்கான பதில்களை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்